பின் உங்கள் தோடர்களில் எவரும் செய்யாத நான்கு விஷயங்களை நீங்கள் செய்வதை நான் காண்கிறேன் என்றார் ஜுரேஜை அவை யாவை என இபுன் உமர் அதி அல்லாஹர்கள் கேட்டார்கள் அதற்கு இபுனு ஜுரேஜ் கூறியதாவது தவாஃபின் போது காபத்துல்லாவின் நான்கு மூளைகளில் இரு மூளைகளை தவிர மற்ற மூளைகளை நீங்கள் தொடுவதில்லை என்பதை நீங்கள் அணிவதை நான் பார்க்கிறேன் நீங்கள் ஆடையில் மஞ்சள் நிறத்தால் சாயம் பூசுவதை நான் பார்க்கிறேன் மேலும் நீங்கள் மக்காவில் இருந்தபோது துல்ஹ் மாத பிறையை கண்டதுமே மக்கள் எஹராமணிந்த நிலையில் நீங்கள் தான் பார்த்தேன் மூளைகளை பொறுத்தவரை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் யமன் நாட்டை நோக்கியுள்ள இரு மூளைகளை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை முடியில்லாத செருப்பை பொறுத்தவரையில் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் முடியில்லாத செருப்பை அணிந்து ஒழு செய்வதை நான் பார்த்தேன் எனவே அதை அணிவதை நான் பிரியப்படுகிறேன் மஞ்சள் நிறத்தை பொறுத்தவரை நபிசல்லாஹு அழகி வசல்லும் அவர்கள் ஆடையில் மஞ்சள் சாயம் பூசுவதை நான் பார்த்தேன் எனவே அதைக் கொண்டு சாயம் பூசுவதை நான் விரும்புகிறேன் எஹ்ராம் அணிவதை பொறுத்தவரை நபிசல்லாஹு அழகி வசல்லும் அவர்கள் தங்கள் வாகனம் அவர்களை ஏற்றிக்கொண்டு எட்டாம் நாள் புறப்படும் வரை அவர்கள் எஹ்ராம் அணிவதை நான் பார்த்ததில்லை